अर्थेच அேச்ச காமேச்ச மோட்சேச பரத ரிஷபி ஹாஸ்தி தே ஹாஸ்தி நகித்து மகாபாரதத்தில் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்குமே சொல்லப்பட்டுள்ளன அறத்திலேயும் வீட்டின்பத்திலேயும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நோக்கம் ஆனால் நமக்கோ அர்க்கம் அதாவது பொருளீட்டுதல் காமம் இன்பம் துய்த்தல் ஆகிய இரண்டிலும் நோக்கு படைத்தவர்களாக உள்ளோம் இப்போ நம்முடைய லட்சியம் யாது இந்த ரெண்டிலேயும் நோக்கத்தோடு இருக்கிற நாம் அந்த இரண்டிலேயும் நோக்கமுடையவர்களாக ஆக முயற்சிக்க வேண்டும் ஆக பொருளீட்டுவதிலும் காமத்திலும் ஆசையை சுருக்கிக் தர்மம் புரிவதிலும்ோட்சம் அடைவதற்காக எத்தனையோ கதைகள் மகாத்மாக்களுடைய உபதேசங்கள் ஆகியவை மகாபாரதத்தில் அடங்கியுள்ளன அதிலே நாம இப்ப பார்க்கிறது பிரஜாத பருவம் அதில் விதுரன் திருதராஷ்டிரனுக்கு நிறைய நீதிகளை எடுத்துரைக்கிறார் விதுர போன்ற ஒரு மகாத்மா மெத்த படித்தவர் படிப்பைக் காட்டிலும் நல்ல அனுஷ்டானமுடையவர் ஒழுக்கத்தை கடைப்பிடித்தவர் இன்னாருக்காக பேசுறோம் பணத்துக்காக பேசுறோம் இந்த எந்த எண்ணமுமே இல்லாமல் உயர்ந்த கருத்த நல்லார்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் மக்கள் நல்வழிப்பட வேண்டும் இந்த ஒரே இலக்கு கொண்டு உபதேசித்தவர் அப்படி இருக்கிறவாளுடைய உபதேசம் நமக்கு கிடைக்கிறது தான் சால சிறந்தது அது கிடைப்பதற்கு பெரும் பாக்யம் செய்திருக்க வேண்டும் விதிரர் என்றோ அதை உபதேசித்து விட்டு போனாலும் அதை வியாசர் மட்டும் எழுதி வைக்காத போயிருந்தார்னு வச்சுக்கோ இன்னைக்கு நாம் எப்படி விதுரனுடைய உபதேசத்தை தெரிஞ்சுக்க முடியும் விதுரரை போல இன்னும் எத்தனையோ மகாத்மாக்கள் பாரத பூமியில் வாழ்ந்திருப்பார்கள் அவர்களும் பல உபதேசங்களை தாங்கள் தாங்கள் வீட்டிலேயோ ராஜசபையிலேயோ காட்டிலேயோ எங்கும் புரிந்திருக்கலாம் ஆனால் எல்லாம் எத்தனையோ விஷயங்களை நாம இழந்து கொள்கும் ஆனா நல்ல வேலை விதருடைய நீதி உத்தியோக பிரஜாத பருவத்திலே ரொம்ப ஆச்சரியமாக எழுதி வைக்கப்பட்டுள்ளது அதுல முதல்ல என்னென்ன தூக்கம் வராததற்கு காரணம் என்று சில காரணங்களை பட்டியலிட்டார் கிருத்தராஷ்டிரன் மறுநாள் பொழுது விடிந்தால் சஞ்சயன் வந்து ராஜசபையில் கௌரவர்களிடத்தே பாண்டவர்களிடத்திலே என்ன பேசி தோன்றோன்னு சொல்ல ஓய்வெடுக்கிறதுக்காக ராத்திரி பருப்பு போயிட்டார் அதற்குள் தவித்தான் திருத்தராஷ்டிரன் தூக்கம் வராமல் கஷ்டப்பட விதர் வந்து சொல்றார் இன்னுக்கு தூக்கம் வராது திருத்தராஷ்டிர நீ அந்த போட்டியில சேர்ந்திருக்கிறாயா அதான் தூக்கம் வராமல் தவிக்கிறாயா என்று கேட்டவர் யார் பண்டிதன் யார் மூடன் யார் நன்கு படித்தவனாக கொண்டாடப்படுகிறான் அறிவுடையவன் யார் சாந்தோன் யார் மற்றொரு பக்கத்தில் அறிவிழந்தவன் யார் மூடன் யார் என்னை இந்த ரெண்டுத்தையும் அடையாளம் காட்டி கொடுக்கிறார் ஆனா இது ஒரு ஆச்சரியமான செய்தி அறிவுடையவங்கிறதுக்காக எல்லா புத்தகங்களையும் படிச்சுட்டவர் அறிவு உள்ளவர் அவரதான் நாலஜபிள் அவர்தான் இருக்கிறவர் அப்படின்னு இங்க பேசப்படவில்லை என்னென்ன அடையாளம் சொல்லப்பட்டிருக்கோ இதுல நாம ஒத்தொத்தருமே கடைபிடிக்க முடியும் நீங்க அத்தனை பேரும் பண்ண முடியும் அடியேன் பண்ண முடியும் யார் இந்த புத்தகத்தை படிச்சாலும் பண்ண முடியும் உன்னே ஒன்னுதான் தேவை பணம் பிறப்பு படிப்பு அழகு செல்வம் இது எதுவுமே தேவையில்லை பண்டிதனாக இருப்பதற்கு மனம் தேவை ஸ்ரத்தை தேவை ஒழுக்கம் தேவை அப்போதுதான் அவனை பண்டிதன் லோகம் முழுக்க கொண்டாடும் இப்ப நாம் பார்க்க போறது அடுத்த ஒரு முக்கியமான ஸ்லோகம் எஸ் கிருத்தியம் ந ஜனந்தி மந்த்ரம் வா மந்திரிதம் பரே கிருத்தமேவா சதை பண்டித உச்சியதே இவனைத்தான் பண்டிதன்னு உலகம் கொண்டாடும் யாரை எஸ்ட கிருத்தம் அவன் என்னென்ன பண்ணி கொண்டிருக்கிறான் என்ன பண்ணி இருக்கிறான் என்று ஊருக்கு தெரியாமல் ரகசியமாக இருக்கிறதோ அவன் செய்பவை தெரியாமல் இருக்கிறது மந்திரம் வா மந்திரித்தம் பரம் ஒரு காரியத்தை இந்த வழியின்படிதான் இவர் செய்வார் இந்த காரியத்தை இந்த சாதனத்தாலும் முடிச்சுடுவார் அப்படிங்கிற அந்த உபாயம் வழி அந்த முறைகளும் உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறதோ அவர் என்ன செயல் புரிகிறார் லோகத்துக்கு தெரியல சாதிச்சுடுவார் அதுவும் லோகத்துக்கு தெரியவில்லை அச ஜானந்தி ஆனா அவர் அந்த செயலை செய்து முடித்த விற்பாடு அதனால பயன் உலகத்துக்கு கிட்டுமல்லவா ஒருத்தர் டெலிபோன் கண்டுபிடிச்சார் ஒருத்தர் மின்சார விளக்கு கண்டுபிடித்தார் ஒருத்தர் ஆகாய விமானம் கண்டுபிடித்தார் எத்தனையோ பேர் எத்தனையோ பொருட்களை புதியது புதியதாக கண்டுபிடிக்கிறார்கள் அவ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறச்சே அந்த சீக்கிரட்ஸ் எல்லாம் வெளியில வராதே வராது எந்த ரிசர்ச் லேபுக்கு போங்கோ இல்லை ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்கோ அங்கே எல்லா இடத்துலையும் ரகசியம் பாதுகாக்கப்படும் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வெளியில சொல்லவே மாட்டான் ஆனால் அந்த ரிசர்ச்சினால எது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கோ அதை நாம தானே எலக்ட்ரிசிட்டால பல்பு ஏறது அந்த லேம்பா உபயோகப்படுத்துறோம் ஆகாய விமானத்தை நாம தான் உபயோகப்படுத்துறோம் எத்தனையோ அறிவியல் கண்டுபிடிப்புகள் இத்தனையும் நாம உபயோகப்படுத்துறோம் உபயோகப்படுத்தச்சே அவ பேர நன் கொண்டாடுறோம் அவளுக்கு பெரிய பெரிய பரிசுகள்லாம் கிடைக்கிறது உலகத்திலேயே மதிப்பு உள்ளவர்களாக திகழ்கிறார்கள் ஆனால் அவர்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக உழைச்சிருக்கிறச்சே அவ என்ன வழிமுறைகளை பின்பற்றினாள்னு நமக்கு தெரியாது எப்படி கண்டுபிடிக்க போறா எப்ப கண்டுக்கு பிடிக்க போறாங்கிறதுன்னு தெரியாது அப்பதான் அது சிறந்த கண்டுபிடி பாக்குறது அப்ப நாம ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்கோமா அந்த செயலை வெறுமா தண்டோரா போட்டு கொண்டிருப்பதே கூடாது அதைத்தான் விஷயத்தை எழுதி சொல்றார் ஏன் அப்படி போட்டுட்டா என்ன சுவாமி நான் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறச்சேவோ இப்ப பிரம்மத்தை பத்தியே போறேன் ஆத்மாவை பத்தி தேட போறேன் நான் இனிமே ஆத்மாவின் தேடுதல்ல ஈடுபட்டுட்டேன் என்னை யாரும் தொந்தரவு பண்ணாதீங்கோ அப்படின்னு ஊர் தண்டோரா போட்டுட்டு ஆரம்பிக்கலாமா அல்லது நான் புதுசா ஏதோ அறிவியல் கண்டுபிடிப்புல ஈடுபட போறேன் அதை கண்டுபிடிக்க போறேன்னு தண்டோரா போட்டு விடலாமா போடக்கூடாதுங்கிறார் அது ரெண்டு விஷயத்திலையும் பார்ப்போம் உலகத்து விஷயத்துல பார்த்தாலும் சரி ஆத்மா பரமாத்மா விஷயத்துல பார்த்தாலும் சரி ரெண்டு இடத்துலயுமே ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏன்னு யோசிப்போம் இப்படி அவரு நாம எல்லாரும் டிரான்ஸ்பரண்டா இருக்க வேண்டாமா என்னது பண்றோம்ங்கிறது என் வாழ்க்கை திறந்த புத்தகம் நாம சொல்லிட வேண்டாம அப்படி இருக்கிறேன் ஒருத்தர் பண்றது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாதுங்கிறாருன்னா தெரிஞ்சுவிட்டா அதுல சில ஆபத்துக்கள் உள்ளன இப்பவே இவர் என்ன சொல்றார் வழிமுறைகள் தெரியக்கூடாது பண்ணின் இருக்கிறச்சே தெரிய கூடாதுங்கிறார் விஷயம் தெரியவே கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை தானே நாம எதை கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை உலகம் பயன்படுத்த ஆரம்பிச்சு அவளுக்கு நன்னா இருந்த பொருள் இல்லையோ அதே நாம பட்ட கஷ்டம்லாம் அவளுக்கு தேவையா சொல்லுங்க நாம எத்தனையோ கஷ்டப்பட்டு பொருளை கண்டுபிடிக்கிறோம் அதில் யாருக்கும் புத்தி போகாது அதை அவளுக்கு தேவையும் இல்லை கண்டுபிடிக்கப்பட்ட பொரு பார்ப்போம் ஒருவேளை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ உடனுக்கு இருபத்தஞ்சு இருக்கும் நாலு வருஷம் கழிச்சு பண்ண போறோம் மூணு வருஷம் கழிச்சு பண்ண போறோம் உள்ளயே வச்சுருப்பா வெளியில ஒத்து இருக்குன்னு சொல்லவே மாட்டா சொல்லுட்டா என்ன ஆகும் இன்னொருத்தரத டூப்ளிகேட் பண்ணி விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு இதை போல தாம் பண்ணி முன்னாடியே பண்ணி முடிச்சுடலாம் சமை யாரா இருந்தா லோகத்துக்கு கொன்ற அவ்வளவுதான் என்ன இவா எவ்வளவு செலவழிச்சிருப்பாள் அது எவ்வளவு கட்டப்பட்டிருப்பா அந்த கட்டமே இல்லாம செலவே இல்லாமல் இன்னொருத்தரத தட்டி பறிச்சுன்னு போயிட்டாருனா அப்ப இவா எல்லாருடைய சிரமம் வீணா போய்டும் இத்தனை பேர் வேலை வாய்ப்பு அவ வாழ்க்கை எத்தனையும் வீணா போயிடும் அதனாலதான் வெளியில சொல்லவே கூடாது உபாயங்கள் தெரியக்கூடாது நீ என்ன பண்றேன்னு புரிய கூடாதுன்னு விடுவா சரி அது போறது ஆத்மாவை தேட போறச்சேவோ பரமாத்மாவை தேட போகும் போதோ அதை வெளியில் சொல்லி கொள்ளலாமே அதுல என்ன இப்ப குற்றம் வந்துற போறதுன்னா பல பேர் அதுக்கு காத்துருப்பா நாம பக்தர்களா நேத்தி வரைக்கும் இல்லை இன்னைக்கு ஏதோ பொறி தட்டித்து பக்தி திறந்தது பெருமானுக்கும் அவ்வாத்மாவுக்கும் தொடர்பு தொடர்பா ஆத்மா தெரிஞ்சு விட்டார் சரி இனிமே அடியன் பக்தர் பெருமான் திருவுள்ளப்படிதான் நடக்க போறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அதை நம்ம பண்ண ஆரம்பிச்ச உடனே உலக சும்மா இருக்கவே பல பேர் இதுக்குன்னு காத்து இருப்பார் அது என்ன அவருக்கு மட்டும் பக்தியா எப்பவும் பெருமானுடைய சிந்தனத்துல தான் இருப்பாரான் இந்த சின்ன வயசுல போய் எதுக்கு இந்த பிள்ளை பக்தியை பத்தி பேசுறான் ஏன் இந்த பெண் பக்தியை பத்தி பேசுகிறாள் என்ன அதை கெடுக்கறதுக்கு சுற்றி பல பேர் இருப்பார் மேலும் பெருமானிடத்திலையும் ஒரு பண்பு உண்டு பண்புன்னு தான் சொல்ல வேண்டும் ஆனா அது நமக்கு சில சமயம் கஷக்கிறது தங்கிட்ட பக்தின்னு ஒருத்தர் வந்துவிட்டால் அவரை ஓஹோன்னு அப்படியே கொண்டாடுற குணம் பகவானிடத்தில் உண்டு ஆனா அதே சமயத்தில் நிறைய பரீட்சை பண்ணி பார்ப்பார் அவருக்கு கட்டமெல்லாம் கொடுத்து பார்ப்பார் இந்த பக்தியிலேருந்து அவர் நழுவிடுறாரா தன்னை விட்டு விலகி போய்டாராரா அல்லது தங்கிட்ட உறுதியோட தான் இருக்காரா இத பார்க்கிறச்சே தான் சில நல்லவர்களே வாழ்க்கையில துன்பப்படுறத பாக்குறோம் உடனே நமக்கு தோணும் தர்மபுத்தர நாட்ட நல்லவரா இருந்தார் ஆனா துன்பப்பட்டார் துரியோதனன் இத்தனை தீவனா இருந்தான் வாழ்க்கை முழுக்க இன்பப்பட்டான் உயிர் போரட்சே போயிடுச்சு இதுல என்ன சுவாமி இருக்கு ஒருத்தர் நல்லவரா இருந்தார்னா அவர் திருப்தியா இருக்கார் ஆனந்தமா இருக்கார் பணா இருக்கார் அப்படின்னு பார்த்தா தானே நமக்கும் பக்தியிலே உறுதி ஏற்படும் அப்பதான ஒரு நாட்டம் வரும் நாம கேக்குற முல்லையோ இதுல மட்டும்தான் பெருமான் வேறுபடுகிறார் அவருக்கு பக்தி என்பது தன்னை பற்றின நினைவு அவருக்கு அர்ச்சனை அவன் நாமங்களை பாடுதல் இதை விட்டுட்டு வேற விதத்தில் அவர் நன்னா இருக்கார் என்பதை பெருமான் ஏற்றுக்கொள்வதே அல்ல ஆகையால் தான் அவர் அப்பப்ப பரீட்சை பண்ணி பார்த்துருவார் பக்தனுக்கு துன்பம் கொடுப்பார் அந்த துன்பம் நமக்கு வந்த உடனே பத்து பேர் காத்து இருப்பார் துக்கம் விசாரிக்கிறதுக்கு வந்துடுவார் பட்டிலா பக்தி பக்தின் அலைய வேண்டாம் உபன்யாசம் சொற்பொழிவு கோவில் கைங்கம் இப்படின்லாம் போயிண்டே இருக்காதிங்கோ பெருமாள் பேர் வேலைக்கு இருக்கிறது தான் நல்லது எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னோம் சிறு வயசுல எதுக்கு பக்தி அப்படி நம்ம கிட்ட கேட்க பாருங்க என்னமோ இருந்தோமா அப்பப்ப கோலு போய்க்கணும் மாசத்துக்கு ஒரு போய் இறைவா சரணம் சொல்லிக்கணும் காப்பா நாம என்னங்கறத நேர்த்தரைக்கும் இப்படி இருந்த இன்னிலிருந்து இப்படி இருக்க போறேன் பெருமாளுக்கு நெருக்கமா போறேன் இதுலதான் நாம முக்கியமா பொழுது செலவழிக்கு போறேன் இதெல்லாம் கண்டோரா போட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நான் பக்தன் என்றோ கைங்கரியம் பண்ணுவதில் விருப்பம் உள்ளவன் என்றோ நாம் பாரதம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் பாகவதம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ராமாயணம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நாம படிச்சா நமக்கு அதை இன்னொருத்தருக்கு தண்டோரா போட வேண்டியதே கிடையாது அதைத்தான் இவ்விடத்தில் தெரிவிக்கிறார் ஆக ஒரு செயலை செய்யும் போதும் செய்வது வெளியே தெரிவது கூடாது அந்த செயலுக்கு என்னென்ன உபாயங்கள் என்னென்ன வழிமுறைகளை கடைபிடிக்கிறோம் அதுவும் வெளியிலே தெரிவது கூடாது ஆனால் நம் செயல் பயன் கொடுக்கும் அல்லவா அந்த பயனை உலகத்தால் அனுபவிக்கும் போது அப்போதுதான் மதிப்பு மரியாதை கொண்டாட்டம் இவை ஏற்படும் பல இடங்கள்ல பரீட்சைக்காக பிள்ளையும் பொண்ணும் படிச்சுட்டு இருப்பார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பா அடுத்த ஒருத்தி கேட்போம் நானா படிச்சு முடிச்சிட்டியா இல்லான்னு டூ ராத்திரி ஒன்பது மணிக்கு போன் வரும் கார்டால ஒன்பது மணிக்கு பரீட்சை படிச்சுட்டியா பல என்ன தெரியுமா சொல்லிப்பா இல்ல இல்லை இப்பதான் படிக்கவே ஆரம்பிக்கிறேன் கிட்டத்தட்ட படிப்பு முடிஞ்சு போயிருக்கும் ஆனாலும் அந்த பெண்ணோ பிள்ளையோ ஒத்துக்க மாட்டான் ஏன்னா படிச்சு முடிச்சுட்டேன்னு சொன்னா கண்ணெச்சில் போட்டு ஒரு அனால பதில் சொல்றேதே இல்ல இல்ல இன்னும் பாதி பாடம் நிச்சயம் இருக்கு இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்ன பண்ண போறேனோ ஏது நீ படிச்சிட்டியா அப்படின்னு திரும்ப கேட்கறான் இந்த சின்ன விஷயத்திலேயே நம்ம பாக்குறோம் பரதம் என்ன பண்ணிட்டோங்கிறத வெளிப்படையா நம்ம சொல்றதே கிடையாது நான் இப்ப உண்மை பேசக்கூடாதுன்னு சொல்லவே வரல உண்மைதான் பேச வேண்டும் ஆனால் அந்த உண்மையை தண்டோரா போட வேண்டிய அவசியமே கிடையாது கேட்கப்பட்டால் வேணும்னா பதில் சொல்லலாமே தவிர நாம இப்படி இருக்கோங்கிற முடிவு பண்ணிட்டோம் இந்த வழிமுறையத்தான் பின்பற்றுகிறோம் செல்ல வேண்டியதில்லை ஒரு உயர்ந்த விஷயத்தையே பார்த்தோமே நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம் பகவான் தான் சிருஷ்டிகர்த்தா நம் அனைவரையும் படைத்திருக்கிறார் அவர் இப்ப எங்கேயானோ இன்னத்துக்காகத்தான் நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஒத்தொத்தரும் பிறக்கரைச்சே தண்டோரா போட்டு அனுப்புறாரா இப்ப சில சில இடத்துல பார்த்தேன்னா ரொம்ப ரேர் ஸ்பீஷியா போயிடுறது சில அனிமல்ஸ் எல்லாம் அப்படியே இல்லாம அழிஞ்சே போயிடுறது சொல்லி அதை ஜாதிரதையா பாதுகாக்கணுங்கிறதுக்காக டேக் போட்டு விட்டுறான் கழுத்துல அதுக்கு டேக் போடுறா இல்ல எலக்ட்ரானிக்கா எதான் அதுக்கு இன்ஜெக்ட் பண்ணி சொல்றா அது எங்க போறது எங்க வருது ஜாகிரதையா இருக்கா அப்படிங்கிற கணக்கா அவன் நல்லா பார்த்துட்டே வந்துடுறான் அதே போல பெரும்பாலும் ஆஸ்பத்திரியில பிறக்கறோம் இல்லை வீட்டில் பிறக்கிற முழு கூடவே ஒரு டேக் போட்டு இந்த பயனுக்காகத்தான் உன்னை படைத்திருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றதே கிடையாது ஆனா ஆஸ்பத்திரியில எல்லாம் குழந்தை மாறுவிடாம இருக்கணும் தான் நம்பர் போட்டு வச்சுடுறா அதுக்குன்னு டேக் போடுறா பெருமாளே ஒரு டேக் போட்டா இந்த பயனுக்காகத்தான் படைச்சிருக்கேன் நீ மோட்சம் அடையணுங்கிறதுக்காக படைச்சிருக்கேன் சரணாதி பண்ணு பக்தி பண்ணு முக்தி கொடுக்கிறேன் அனுப்பிச்சிடக்கூடாதேங்கிறார் அவர் அவர் என்னதான் உபாயத்தாலே எதற்காகத்தான் பயனுக்காக படைச்சிருக்காருனா அத நீ கஷ்டப்பட்டு தெரிந்து கொள் அது வேதங்களில் உள்ளனா இத்திகாச புராணங்களில் உள்ளனா அப்ப பெருமான் நாம எதற்காக படைக்கப்பட்டோங்கறத கூட வெட்ட வெளிச்சமா தினப்படி சொல்லாம முயற்சி எடுத்து கண்டுபிடித்து அந்த பயனை பிக்க வேண்டும் அப்படி இருந்தா தான் அதுல ஒரு திருப்தியே ஏற்படும் ஆனால் இந்த ஸ்லோகத்திலையும் தெரிஞ்சுக்கிறது எத்தகி யார் ஒருத்தன் செய்யறது உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறதோ மந்திரம் அவன் என்னென்ன வழிமுறைகளை கையாளுகிறான் தெரியாமல் இருக்கிறதோ பகவான் எத்தனையோ வழிமுறைகளை கையாள்றார் நம்மளை திருச்சி விடுறார் நமக்கு வர்ற ஆபத்துக்களை போக்கின்றே இருக்கார் நமக்கு அது தெரிய கூட தெரியாது நம்ம சுற்றி ஆபத்துக்கள் வந்துட்டே இருக்கும் ஆனா வந்துருக்குன்னு தெரியாமலே போய்கொண்டே இருக்கும் பெருமாள் ஒரு ஒரு நாளும் இந்தந்த ஆபத்திலேந்து உன்ன காப்பாத்திருக்கேன் சொல்லியிருக்கார் சொல்றதே இல்லையே ஆக செய்வது ரகசியமாக இருக்க வேண்டும் அதன் பயனை உலகம் அனுபவிக்கும் போதுதான் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இன்று பார்த்தோம் அவனே பண்டிதன் நாமும் பண்டிதனாக இருக்க வேண்டும் அடுத்த நாள் சந்திப்போம்